வணக்கம் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஒலிம்பிக் கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிமுகமானது இரண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே நாட்டால் சிபாரிசு செய்யப்படுகிறது மூன்று ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஷனா எந்த மாநிலத்தின் நடன வடிவமாகும் 2. இந்திரபிரஸ்தா மின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது 3. சந்தோலி தேசிய பூங்கா இந்தியவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி